அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளிலேசி மறுவல் இந்த நட்சத்திர தலைப்பு கல்வியின் சிறப்பு உலக செல்வமானது வெளியே உள்ள பருப்பொருள் அல்லதால் வெள்ளத்தால் அழியும் வெண்தளலால் கல்வியானது நமது உயிரை பற்றி உள்ளே இருக்கும் நுண்பொருளாகையால் வெள்ளத்தில் அழியாது வெண்தளில் வேகாது செல்வமானது பொன் நிலம் வீடு முதலிய பருப்பொருளாய் இருப்பதால் அரசர்களால் கைப்பற்றவும் கல்வியானது அறிவுருவான நுண்பொருளாகியால் அவர்களால் கவரப்பட மாட்டாது செல்வமானது பிறருக்கு எடுத்து கொடுக்க குறைந்து போகும் கல்வியானது பிறருக்கு எடுத்து சொல்ல சொல்ல அளவில்லாமல் பெருகும் செல்வத்தை பாதுகாப்பதற்கு அளவு முயற்சி வேண்டும் கல்வியை பாதுகாப்பதற்கு அத்தகைய வருத்தம் வேண்டுவதில்லை இவ்வாறு கல்வியினுடைய சிறப்பு மிக அழகாக திருவள்ளுவரால் கூறப்படுகிறது கேடில் விழிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்கிறார் திருவள்ளுவர் ஒவை புராட்டியாரும் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான் மன்னனுக்கு தந்தேசமல்லார் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு என்று அவர் கல்வியின் சிறப்பை வலியுறுத்துகிறார் சிந்திப்போம் கல்வியின் சிறப்பை நாமும் உணர்வோம் நன்றி